அத்தியாயம் நூற்றி ஏழு அல்மாவும் அருப்ப பொருள் அளவர்த்தருளும் நிகரட்டன்முடையோனும் ஆகிய அல்லாஹுவின் பெயரால் தீர்ப்பு நாளை தொய்யன கருதி அவனை அவன் அனாதையை விரட்டுகிறான் ஏழைக்கு உணவளிக்க அவன் தூண்டுவதில்லை தமது தொழுகையில் கவனமற்ற தொழுவோருக்கு கேடுதான் அவர்கள் பிறருக்கு காட்டுவதற்காகவே தொழுகின்றனர் அற்புமானதையும் கொடுக்க மறுக்கின்றனர்